நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் மார்ச் இரண்டு இரண்டாயிரத்தி இருபது பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று சனல் உற்பத்தி அதிகமாக உள்ள மாநிலம் மேற்கு வங்காளம் இரண்டு ஆசியாவின் வைரம் என்று அழைக்கப்படும் நாடு இலங்கை மூன்று இந்தியாவில் கொல்கத்தா நகரில் அரண்மனைகள் அதிகம் உள்ளன இனி இன்றைய நட்டினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று சாத்புரா தேசிய பூங்கா எங்கே அமைந்துள்ளது இரண்டு ஹங்கேரியின் தலைநகரம் எது மூன்று பீம்ஸ்டெக் குழுவில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்ன மீண்டும் சந்திப்போம் நன்றி